الحمد لله رب العالمين والعاقبه للمتقين والصلاه والسلام على محمد النبي الامين وعلى اله وصحبه اجمعين ومن تبعهم باحسان الى يوم الدين اما بعد فيقول الله تبارك وتعالى اعوذ بالله من الشيطان الرجيم واما من خاف مقام ربه ونهاى النفس عن الهوى فَإِنَّ الْجَنَّةَ هِيَ الْمَأْوَىَ اللَّهُ عُدِيَنَ الَّدِيَا رَخَلَي إِسْلَامِيَا سَحْوَدَرَ رَخَلَي والكَيِّنْ أُوَّرِ سَنْدْرَ پَنْغَلِلُمْ اللَّهُ وَيْ عَنْجِي بَيَنْدِ تَقْوَى وَرَنْوَالُ مَارِ مُدَلِيلْ إِنَكُمْ پِرَهُ وَنْغَلُكُمْ وَصِيَتْ سَيْدُكُلْ خِ அல்லாவுடைய நல்லடியார்களே இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹு தாலா நம்ம ஒவ்வொருவருக்கும் இந்த பூமிக்கு மேலால் வாழ்வதற்கு ஒரே ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான் மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் தன்னுடைய ஒரு நீண்ட பயணத்தில் பல கட்டங்களை தாண்டி ஒரு கட்டமாக உலகத்துக்கு வந்து உலக வாழ்க்கையை முடித்துக் கொண்டு இன்னும் இதற்கு பிறகு இருக்கக்கூடிய சில கட்டங்களை தாண்டி அவனுடைய முடிவை போய் அடைகிறான் மனிதனாக வரக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இந்த பல கட்டங்களை தாண்டி செல்வது அவசியமாக இருக்கிறது அன்பான சகோதரர்களே மனிதன் என்று சொல்லும் பொழுது இரண்டு பகுதிகளால் இணைக்கப்பட்டவன்தான் மனிதன் ஒன்று மனிதனுடைய உடல் இந்த உடலுக்கு பெயர் மனிதன் அல்ல மனிதனுடைய ஒரு பகுதி மனித உடல் இரண்டாவது உயிர் ரூ என்று சொல்கிறோம் இந்த இரண்டும் இணைந்தவன் தான் மனிதன் உடலை பொறுத்தவரையில் இந்த உடல் மண்ணிலிருந்து செய்யப்பட்டது மனிதனுடைய ரோஷ் மனிதனுடைய உயிர் மனிதனுடைய உடல் படைக்கப்படுவதற்கு பல வருஷங்களுக்கு முன்னாலே படைக்கப்பட்டு முடிக்கப்பட்டு விட்டது உலகத்துக்கு வருகிற காலம் நெருங்கும் பொழுது அல்லாஹு தாலா அவனுக்கு மிக அற்புதமாக இந்த ஏற்பாட்டை செய்கிறான் அந்த உயிர் உலகத்துக்கு வருவதற்கு சில மாதங்களுக்கு முன்னால் அவனுடைய உடல் உலகத்தில் தயாராக ஆரம்பிக்கிறது குறிப்பிட்ட நிலை வரும் பொழுது அந்த உடலுக்கு அல்லாஹு கொண்டு வந்து சேர்க்கிறான் இது உலகத்தில் தயார் செய்யப்பட்டது உலகத்தில் உருவாக்கப்பட்டது அவனுடைய ரூஹை பொறுத்தவரையில் இது உலகத்தில் தயார் செய்யப்பட்ட ஒன்றல்ல அல்லாவுடைய கட்டளை என்று அல்லாஹு தாலா அதை அறிமுகம் செய்திருக்கிறான் அது எப்படி இருக்கும் என்பதை இதுகால வரைக்கும் எந்த ஒரு மனிதனாலும் கண்டுபிடித்துக் கொள்ளவும் முடியவில்லை அதற்கு ஒரு வரைவிலக்கணம் சொல்லிக்கொள்ளவும் முடியவில்லை அப்படிப்பட்ட ஒரு அதிசயமான ஒரு பகுதியை மனித உடலுடன் அல்லாஹு தாலா சேர்த்திருக்கிறான் இந்த இரண்டும் ஒன்று பூமிக்கு கீழே இருந்து வந்தது மற்றது வானத்துக்கு மேல இருந்து மனிதனுடன் சேர்ந்தது பூமிக்கு கீழே இருந்து மண்ணிலிருந்து படைக்கப்பட்ட இந்த உடலை பொறுத்தவரையில் இதனுடைய தேவைகளும் ஆசைகளும் வித்தியாசமானவை ரூ என்பது மண்ணிலிருந்து படைக்கப்பட்டதல்ல அது அல்லாவிடம் வந்தது அதனுடைய தேவைகள் அதனுடைய சந்தோஷங்கள் அதனுடைய சக்தி என்பது அது வித்தியாசமானது உடலை பொறுத்தவரையில் அதனுடைய ஆசைகளும் அதனுடைய தேவைகளும் எப்பொழுதும் மண்ணில் மண் சார்ந்தவைகளுடனும் இணைந்ததாக இருக்கும் இப்பொழுதும் உடலுடைய ஆசைகள் மண் இருக்கும் உடலுக்கு பலவிதமான ஆசைகளும் தேவைகளும் வருகின்றன அத்தனை தேவைகளையும் ஆசைகளையும் சுருக்கி பார்த்தால் அது மண்ணோடு சேர்ந்ததாக இருக்கும் உடலுக்கு சாப்பிட வேண்டும் என்ற ஆசை விதம் விதமான சாப்பாடுகள் தேவை நல்ல நல்ல ஆடைகள் தேவை உடலுக்கு அவ்வப்போது சுகம் தேவைப்படுகிறது உடலுக்கு பலவிதமான குடிபானங்களை குடிக்க வேண்டும் என்ற ஆசை வருகிறது இப்படி எத்தனையோ இச்சைகள் ஆசைகள் உடலுக்கு வருகின்றது உயிரை பொறுத்தவரையில் உயிர் எப்பொழுதும் மண் சார்ந்தவைகளுக்கு ஆசைப்படுவதும் அல்ல அதற்கு மண் சார்ந்தவைகள் தேவைப்படுவதும் இல்லை உயிருடைய தேவை உயிர் என்பது அல்லாவிடம் இருந்து வந்தது உயிருடைய தேவை அது வித்தியாசமானது தன்னை படைத்த ரப்புக்கு வழிபட வேண்டும் தன்னுடைய ரப்புடைய சந்தோஷத்தை பெற வேண்டும் அவனுக்கு முன்னால் பணிய சார்ந்த அந்த விடயங்கள் தான் உயிருடைய தேவை அன்பான சகோதரர்களே ஒரு மனிதன் பொதுவாக நாம் உயிரை நம்முடையதாக பார்ப்பதில்லை உடலுடைய தேவைகளை ஆசைகளை பூர்த்தி செய்வதிலேயே அப்படியே நாம் மூழ்கி விடுகிறோம் மனிதன் தன்னுடைய நர்ஸுக்கு தன்னுடைய உடலுக்கு தேவையான அத்தனை ஆசைகளையும் நிறைவேற்றி கொடுக்க ஆரம்பித்து விடுகிறான் விரும்பிய சாப்பாட்டை எல்லாம் கொடுக்கிறான் அது விரும்புகிற இச்சையெல்லாம் அவன் பூர்த்தி செய்து கொடுக்கிறான் பிறகு அந்த உடல் பலம் வாய்ந்ததாக மாறிவிடுகிறது அந்த உடல்ல இருக்கக்கூடிய ஆசைகளுக்கு பலமும் சக்தியும் வந்துவிடுகிறது அதே நேரத்தில் ரூவுக்குரிய சாப்பாடு அதனுடைய தேவைகள் அது பூர்த்தி செய்யப்படுவதில்லை அதே மனிதன் கணக்கெடுக்காமல் ஆகிவிடும் பொழுது அந்த ரூ பலகீனப்பட்டு உடலுக்கு அடிமையாக மாறிவிடுகிறது உடலுக்கு பயந்து போய்விடுகிறது அன்பான சகோதரிகளை அல்லாஹு தாலா இந்த நிலையை விட்டும் நம்மை பாதுகாக்க வேண்டும் ஒரு மனிதனுடைய உடலும் உடலுடைய ஆசைகளும் பலம் உள்ளதாக மாறி அவனுடைய உயிர் பலகீனப்பட்டு போகும் பொழுது அந்த உடல் அந்த உயிரை இழுத்துக் கொண்டு அத்தனை அசிங்கங்களுக்கும் செல்ல ஆரம்பிக்கும் ஒரு மனிதன் ஒரு பயணம் செய்கிறான் குதிரையில் போகிற வழியிலே குதிரைக்கு தேவையான பல வகையான சாப்பாடுகளை கொடுக்கிறான் வித்தியாசமான சாப்பாடுகள் நல்ல நல்ல சாப்பாடுகள் சத்துள்ள சாப்பாடுகளை எல்லாம் அந்த குதிரைக்கு சாப்பிட வைக்கிறான் அந்த குதிரை நன்றாக சாப்பிட்டு கொழு கொழு என்று கொளுத்து அதனுடைய பலமும் மிக அதிகமாகி விடுகிறது இவன் தான் சாப்பிடுவதை மறந்து விடுகிறான் அவன் நல்ல சாப்பாடுகள் சாப்பிடவும் இல்லை அவனுடைய ஆரோக்கியத்தையும் மறந்து விடுகிறான் இவன் பலகீனப்பட்டு நோய் விடுகிறான் இறுதியில் அந்த குதிரையில் பயணம் செய்வோம் என்று குதிரையில் ஏறினால் கடிவாளம் கையில் இருக்கிறது ஆனால் குதிரையை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியவில்லை அந்த குதிரை விரும்புகிற திசையெல்லாம் போக ஆரம்பிக்கிறது இதுபோலதான் மனிதனுடைய உயிர் உடலும் உயிரும் உடலுக்கு நல்ல சாப்பாடுகளை கொடுக்கிறான் உடலுடைய ஆசைகளை பூர்த்தி செய்தான் உடலுடைய இச்சைகளுக்கு இடம் கொடுத்தான் உயிரை மறந்து விடுகிறான் உயிருக்குரிய தேவைகளை அதனுடைய சாப்பாட்டை கொடுக்க மறந்து விடும் பொழுது இந்த உடல் இந்த உயிரை இழுத்து கொண்டு உலகத்திலே இருக்கிற அத்தனை அசிங்கங்களுக்கும் செல்ல ஆரம்பிக்கிறது அன்பான சகோதரர்களே உண்மையில் உயிர் அதிலே இன்பம் காண்பதில்லை உயிர் கேவலப்படுகிறது உயிர் என்பது கண்ணியமானது அல்லாவின் புறத்தில் இருந்து வந்தோஹமின் அம்ரி ரப்பி அவன் ரப்புடைய ஏவல் தான் உயிர் என்பது அல்லாவுக்கு எவ்வளவு கண்ணியம் இருக்கிறதோ அந்த கண்ணியம் உயிருக்கு இருக்கிறது அந்த உயிர் இந்த உடலுக்கு முன்னால் கேவலப்பட்டு போகிறது என்னை இழுத்துக் கொண்டு இந்த பாவங்கள் எல்லாம் செல்கிறான் அசிங்கலுங்களுக்கெல்லாம் என்னை இழுத்துக் கொண்டு செல்கிறது நம்மை ஒரு மனிதன் கயிற்றால் கட்டி பாதை நம்மை தெரிந்தவர்கள் இருக்கிற ஊர்களுக்கெல்லாம் பாதையிலே முகங்குப்புற இழுத்துக் கொண்டு சென்றால் நமக்கு எவ்வளவு கேவலமே படுமோ அதை விட பல மடங்கு கேவலம் உயிருக்கு ஏற்படுகிறது ஆனாலும் அந்த உடலுக்கு பயந்துபோன போன அடிமையாகிவிட்ட உயிருக்கு எதுவும் சொல்ல முடியாது அப்படிப்பட்ட கேவலத்தை உயிர் சந்திக்கிறது அன்பான சகோதரர்களே உடலுக்கு இவ்வளவு வலிமையும் உடலுடைய ஆசைகளுக்கு வலிமையும் வந்துவிட்டால் மனிதன் கேவலப்பட்டு போகிறான் சக்தியை கொடுத்து பலத்தை கொடுத்து கேவலப்பட்ட எத்தனையோ பெயர்கள் பாவங்களுக்காக அசிங்கங்களுக்காக உலகமெல்லாம் பைத்தியக்காரர்கள் போல அலைந்து திரிகிறார்கள் வெறும் ஒரு பாவத்திற்காக கண் என்பது ஒரு மனிதனுடைய உடலில் ஆயிரத்தில் ஒரு பகுதிதான் கண் என்பது அவ்வளவு சிறிய உறுப்பு கண்ணை கண்ணை விட கண் இருக்கிற தலை பல பெரியதாக இருக்கிறது அந்த கண்ணை விட மனிதனுடைய உடம்பு எத்தனையோ மடங்கு பெரிய உடம்பு ஆனால் ஒரு மனிதன் கண்ணுடைய ஆசைகளுக்கு அடிமையாகும் உலகத்திலே இருக்கிற அசிங்கங்களுக்கு செல்லும் இந்த உடல் அந்த கண்ணுக்கு பின்னால் இழுபட்டுக் கொண்டு செல்லும் அன்பான சகோதரர்களே இதுதான் மனிதன் ஆசைகளுக்கு அடிமையாவது என்று சொல்வது அன்பான சகோதரர்களே உலகத்திலே நிறைய ஆசைகள் இருக்கின்றன நம்முடைய இச்சைகளை பூர்த்தி செய்வதற்கு உலகத்திலே எத்தனையோ வழிகள் இருக்கின்றன ஒரு மனிதன் முடிவெடுத்தால் இருக்கிற எல்லா இன்பங்களையும் என்னுடைய உடலுக்கு கொடுக்க போகிறேன் எல்லா இச்சைகளையும் என்னுடைய உடம்புடைய எல்லா ஆசைகளையும் நான் என்னுடைய உடலுக்கு கொடுக்க என்ற முடிவுக்கு ஒரு மனிதன் வந்து விட்டால் தாராளமாக அவனுக்கு ஆசைகளுடைய இச்சைகளுடைய வாசல்கள் திறந்திருக்கின்றன அவனை யாரும் தட்டு கேட்க மாட்டார்கள் ஆயு ஆயிரம் பாவங்கள் உலகத்தில் இருக்கின்றன விரும்பியதை செய்யலாம் ஆனால் மிக கேவலமாக இருக்கும் இப்படிப்பட்ட முடிவைத்தான் இறுதியில் நாங்கள் சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படும் இறுதியில் இந்த உடம்பு உயிரை விட்டு பிரிந்து தபருக்கு சென்று விடுகிறது உயிர்தான் நீண்ட பயணத்திலே இதற்கு பிறகு கடந்து செல்ல வேண்டி இருக்கிறது அந்த ஒவ்வொரு இடங்களிலையும் இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் கடினங்களையும் துன்பங்களையும் வேதனைகளையும் அன்பான சகோதரர்களே எப்பொழுதும் இடம் கொடுத்து அடிமையாகிவிடக்கூடாது உடனடியாக பூர்த்தி செய்வதை கூட மார்க்கம் தவிர்க்க சொல்கிறது வருகிற ஆசைகளை சில பொழுது ஆசைகள் வரும் கூடாத ஆசைகள் அல்ல ஆகுமாக்கப்பட்ட ஆசைகளாக இருக்கும் ஆனாலும் பயிற்சி செய்வதற்காக கூட உடலுக்கு கொடுப்பதை தடுக்க சொல்கிறது மார்க்கம் செய்தாபீர் ரதி அல்லாஹோன் அவர்கள் ஒரு பெரிய சஹாபி ஒரு நாள் கையில் ஒரு பார்சலை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போய் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அந்த சஹாபியை காண்கிறார்கள் கேட்டார்கள் சொன்னார்கள் பசாருக்கு சென்று வருகிறேன் வீட்டுக்காரர்கள் இன்று இறைச்சி சாப்பிட வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் இறைச்சி வாங்கிக் கொண்டு செல்கிறேன் உமர் புல் ஹத்தாப் ரவி அல்லாஹன் அவர்கள் ஒரு கேள்வி கேட்கிறார்கள் அவ குள்ளமா தீ தை எல்லாம் வயிற்றுக்குள் போட்டு விடுவதுதானா என்று கேட்கிறார்கள் ஆசை வருகிறது ஆசையில் வந்து கொண்டே இருக்கும் ஆனால் அந்த ஆசை வந்ததுடன் வயிற்றுக்கு கொடுக்க கூடாது மனிதன் உடலை கஷ்டங்களுக்கு பழக்க வேண்டும் தன்னுடைய கவர்னர்களுக்கெல்லாம் நாடுகளுக்கு பெரும் பெரும் பட்டணங்களுக்கு கவர்னர்களாக தலைமை வகிக்கக்கூடிய பொறுப்பாளர்கள அனுப்பியிருக்கூடிய ஒவ்வொருவருக்கும் கத்தாபிரதியல்லான் அவர்கள் கடிதம் எழுதுவார்கள் அந்த கடிதத்திலே தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று சில புத்திமறைகளை எழுதும் பொழுது சொல்லுவார்கள் கடின வாழ்க்கைக்கு உங்களை பழக்கிக் கடின வாழ்க்கைக்கு உங்களை உங்களுடைய மூதாதையர்கள் கடினமான ஆடைகளை தடித்த ஆடைகளை உடுத்தது போல தடித்த ஆடைகளை நீங்கள் உடுத்துக் கொள்ளுங்கள் ஆடம்பர வாழ்க்கைக்கு போய்விட வேண்டாம் ஆடம்பர வாழ்க்கை எப்பொழுதும் ஆகிரத்தை மறுக்க வைக்கிறது ஆடம்பர வாழ்க்கை எப்பொழுதும் பலத்தை அது குறைத்து விடுகிறது எச்சரிக்கை செய்கிறேன் ஏனென்றால் அல்லாவுடைய நல்ல ஆடம்பர வாழ்க்கையை ஆடம்பர வாழ்க்கை வாழக்கூடியவர்களாக இருக்க மாட்டார்கள் சஹாபாக்கரில் செல்வந்தர்கள் இருந்திருக்கிறார்கள் ஏழைகளும் நிறைய இருந்திருக்கிறார்கள் பெரும் பெரும் செல்வந்தர்களும் இருந்திருக்கிறார்கள் ஆனால் மதீனா அந்த வீடுகள் இருக்கக்கூடிய தெருக்களிலே போனால் அவர்களுடைய வாழ்க்கை அமைப்பை வைத்து அவர்களுடைய வீடுகளை வைத்து இவர் செல்வந்தர் இவர் ஏழை என்பதை மதிப்பீடு செய்ய முடியாது செல்வம் இருந்தது ஆனால் அவர்கள் ஆடம்பர வாழ்க்கை வாழவில்லை நாம் தற்காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது நம்ம ஒவ்வொருவருக்கும் கிஸ்ரா கைசருக்கு கிடைக்காத வசதிகள் கிடைத்திருக்கின்றன நாம் எல்லாம் கீழே உட்கார்ந்திருக்கிறோம் நம்முடைய தலைகளுக்கு மேலால் நமக்கு காற்று வீசிக் கொண்டிருக்கிறது இந்த மின் இந்த ஃபேன்கள் அன்பான சகோதரர்களே இந்த வசதி அந்த காலத்திலே இருந்த கிஸ்ரா கைசருக்கும் கிடைக்கவில்லை அவர்களுக்கு காத்து தேவைப்பட்டால் இரண்டு பேர்கள் நாலு பேர்கள் பக்கத்தில் கொண்டு காற்று அடித்துக் கொண்டிருப்பார்கள் அவர்களுடைய மனையுமார்களுடன் தனிமையில் அவர்களுடைய அறைகளுக்கு சென்றால் அந்த காத்தும் அவர்களுக்கு கிடைக்கவில்லை அப்படிப்பட்ட சொகுசு வாழ்க்கையிலே நாம் வாழ்கிறோம் நாம் படுக்கக்கூடிய வெத்தைகள் நாம் ஐந்து பத்து நிமிஷங்கள் உட்காரக்கூடிய அந்த குஷன்கள் அன்பான சகோதர்களே நமக்கு முன்னால் வாழ்ந்த அரசர்களுக்கும் கிடைக்கவில்லை ஆடம்பர வாழ்க்கையிலே நாங்கள் வாழ்கிறோம் ஆடம்பர வாழ்க்கைகள் எப்பொழுதும் ஆகத்தை மறக்கடிக்க செய்துவிடுகின்றன அன்பான சகோதரர்களே ஒரு மனிதன் உடலுக்கு கவனம் செலுத்தி உடலுடைய முக்கியத்துவம் செலுத்தி உடலுடைய இச்சைகளையும் பூர்த்தி செய்ய ஆரம்பிக்கும் பொழுது அல்லாவுடைய தௌஃபி கூட வாசல்கள் மூடப்பட்டு விடுகின்றன தௌஃபி கூட வாசல்கள் என்றால் நல்ல காரியங்கள் செய்வதற்கான சந்தர்ப்பங்கள் கிடைக்கக்கூடிய வாசல்கள் நல்ல காரியங்கள் என்று வரும் பொழுது பேுதல் அல்ல செய்யக்கூடிய அல்லாவை திலாவை செய்யக்கூடிய அல்லாவுக்கு முன்னால் அலக்கூடிய சந்தர்ப்பம் தகஜதுடைய சந்தர்ப்பம் இரவு காலங்களில் நின்று மக்கள் எல்லாம் தூங்கிக் கொள்ளும் பொழுது தூங்கி இருக்கும் பொழுது அல்லாவுடன் தனிமையில் பேசுகிற இன்பம் இந்த இன்பங்கள் எல்லாம் அபுவாபு தௌபீக் வாசல்கள் என்று சொல்லப்படும் ஒரு மனிதன் அடிமையாகி ஆனேகமானவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் அமல்கள் செய்வதில் சோம்பல் ஆசைப்படுகிறோம் தொழுகையில் பக்குவமாக தொலவேண்டும் ஜமாத்தை விடக்கூடாது தகஜு தொலவேணும் ஜிகர் செய்ய குரான் திலாவச் செய்ய வேண்டும் அல்லாவுக்கு முன்னால் அல வேண்டும் கண்ணீர் ஒடிக்க வேண்டும் அல்லாவுடன் ரகசியம் பேச வேண்டும் என்றெல்லாம் வருகிறது உடல் பாரமாகிவிடுகிறது செய்து கொள்ள முடியவில்லை உயிர் உடலுக்கு முன்னால் தோத்து போய்விடுகிறது உயிர் ஆசைப்படுகிறது இதையெல்லாம் செய்து நான் அல்லாவிடத்திலே நெருங்க வேண்டும் என்று உயிர் நினைக்கிறது ஆனால் உடலை கொண்டு வந்து நிறுத்தினால் அது நிற்க மறுக்கிறது நான் நிற்க மாட்டேன் உடலை கொண்டு வந்து உட்கார வைத்து சிக்கிற செய்வோம் என்று உட்கார்ந்தால் உடல் மறுக்கிறதை செய்ய முடியல்ல கண் சொல்கிறது என்னால் திறந்திருக்க முடியாது என்று மூடிக்கொண்டு விடுகிறது கால்கள்றுலிக்கிறது என்று சொல்கிறது சோர்வாக இருக்கிறேன் எனக்கு ஓய்வு வேண்டும் என்று சொல்கிறது நிர்பந்தமாக இந்த அனைத்து பெருமதியான சொத்துக்களையும் விட்டு விட்டு நாங்கள் படுக்கைக்கு செல்கிறோம் சாப்பாட்டுக்கு செல்கிறோம் இன்பங்களுக்கு செல்கிறோம் காரணம் வேற ஒன்றுமல்ல உயிர்களை மறந்து விட்டோம் உயிரைகளையும் உயிருடைய தேவையையும் நாங்கள் வேறொருவருக்குரியதாக பார்க்கிறோம் அமல்கள் என்றால் நாம் நினைக்கிறோம் அது யாரோ ஒருவருக்குரிய தேவை எனக்கு தேவை என்னுடைய சாப்பாடு எனக்கு தேவை ஒரு சொந்த வீடு எனக்கு தேவை சொகுசான எனது சொகுசான வாகனம் சொகுசான படுக்கை சொகுசான குடும்பம் சொகுசான வீடு இதுதான் என்னுடைய தேவை இரண்டாம் தரமானது வேறொருவருக்குரிய என்று நாங்கள் நினைக்கிறோம் அன்பான சகோதரர்களே அது வேறொருவருக்குரியதல்ல அது நமக்குரியது நம்முடைய நாற்பது ஐம்பது அறுபது வருஷ காலத்துடைய ஒரு சிறிய சுகத்தை இந்த சாப்பாடும் இந்த வீட்டும் இந்த வீடும் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த சாமாங்கலும் நமக்கு தருகிறது என்றால் அன்பான சகோதரர்களே இந்த அறுபது வருஷத்தை விட பல கோடி கோிகளையும் விட பல கோடி மடங்கு ஒரு நீண்ட வாழ்க்கையை நாங்கள் விரைவில் சந்திக்க இருக்கிறோம் அந்த வாழ்க்கையுடைய சுகத்தை இந்த பொருட்கள் தரமாட்டாது இந்த சாப்பாடு தரமாட்டாது இந்த வீடும் வாகனமும் தரமாட்டாது அந்த சுகத்தை தருவதற்குத்தான் உயிருடைய தேவைகள் என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஆமல்கள் பாவங்களை தவிர்ப்போம் மூழ்கிவிடக் கூடாது அல்லாஹு வைத்திருக்கிறான் இச்சைகளை குறிப்பிட்ட இச்சைகளை பூர்த்தி செய்வதில் யாரு மூழ்கி விடுகிறார்களோ அந்த அந்த இச்சைகளில் இருக்கக்கூடிய இன்பங்களை அல்லாஹ் பறித்து விடுகிறான் அதே நேரத்தில் அந்த இச்சைகளை அவர்களால் விட்டுக் கொள்ள முடியாமல் போகும் இச்சைகளில் ஆசைகளில் மூழ்கி தொடர்ச்சியாக ஈடுபட்டிருப்பவர்களுக்கு அதனுடைய இன்பங்களை அல்லாஹ் பிடுங்கி விடுகிறான் இன்பங்கள் இருக்கவே மாட்டாது இன்பம் இல்லை என்றால் விட்டு விட வேண்டியது தானே என்று நாம் நினைக்கலாம் ஆனால் விட மாட்டார்கள் அவர்களுக்கு விட முடியாத நிலை ஏற்படும் இதுதான் ஒரு மனிதன் ஆசைக்கு அடிமையாவது அல்லாஹு கூட்டத்தை சொல்கிறான் ஒரு கூட்டம் உலகத்தில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு தெய்வங்கள் அவர்களுடைய ஆசைகள் தான் ஆசைகளை எங்க இழுக்கிறார்களோ அங்க போவார்கள் அன்பான சகோதரர்களே ஆசைகளுக்கு அடிமைப்பட்டவர்கள் உலகத்திலே போகிறார்கள் அடிமையானவர்கள் உலகத்திலே கேவலப்பட்டு போகிறார்கள் பலவிதமான நிலைகளை நாங்கள் உலகத்திலே பார்த்துக் கொண்டிருக்கிறோம் வெறும் ஒரே ஒரு ஆசைக்கு அடிமைப்பட்டவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை உழுதியும் அந்த ஆசைக்கு பின்னால் தொலைத்து விடுகிறார்கள் ஒரு ஒரு பெண்ணுக்கு அடிமையானவர்கள் எத்தனையோ பேர்கள் ஒரு வெறும் பெண்ணுக்கு ஒரு பெண்ணுடைய உடலுக்கு அவளுடைய அழகுக்கு அடிமையானவர்கள் உலகத்தையே மறந்து விடுகிறார்கள் அன்பான சகோதரர்களை காத்திரமான ஒரு முன்னெடுப்பு இந்த மசிதில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னார்கள் அன்பான சகோதரர்களை இன்று எத்தனையோ பேர்கள் உடலுடைய எத்தனையோ வாலிபர்கள் விசேஷமாக வாலிபர்கள் என்று மட்டுமல்ல வயோதிபர்களும் கூட எத்தனையோ பேர்கள் உடலுடைய சின்ன சின்ன இந்த ஆசைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதற்காக ஆரம்பமேதோ ஒரு ஆசையாக இருக்கும் அந்த ஆசையை பூர்த்தி செய்வதற்காக ஒரு தடவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சின்ன பொருளை ஒரு டேப்லெட்டாக இருக்கலாம் அல்லது ஒரு ஒரு கொஞ்சம் தூளாக இருக்கலாம் அல்லது ஒரு கொஞ்சம் தண்ணீராக இருக்கலாம் எதையோ உடலுக்கு கொடுக்கிறார்கள் வாழ்க்கை அந்த உடலுக்கு அடிமைப்பட்டு விடுகிறார்கள் அன்பான சகோதரர்களே போதை வஸ்துக்கள் ஒரு பொழுதும் ஆரோக்கியத்தை கொண்டு வர இதை ஞாபகத்தில் வைத்துக் வேண்டும் நம்மை விட்டும் கடந்து சென்றுவிட்ட நாம் இழந்துவிட்ட வாலிபத்தை டப்லெட்டுகளால் நீட்டி எடுத்துவிட முடியாது அன்பான சகோதரர்களே பலர் உலக வாழ்க்கையுடைய இன்பங்களை டப்லெட்டுகளால் அனுபவிக்க நினைக்கிறார்கள் இந்த டப்லெட்டுகள் வாழ்க்கையில் வாலிபத்தை கொண்டு வர இதற்கு அடிமைப்பட்டவர்கள் உலகமெல்லாம் இதை தேடி திரிகிறார்கள் அடிமைப்பட்டவர்கள் அன்பான சகோதரர்களே அது எந்த வகையானதாக இருந்தாலும் சரி விசேஷமாக உடல் சந்தோஷங்களுக்காக வேண்டி பலரும் இப்படிப்பட்ட டெப்லெட்டுகளையும் அதையும் இதையும் தேடி அலைகிறார்கள் அன்பான சகோதரிகளே உலகத்தில் இருக்கிற எந்த இன்பமும் பூர்த்தியானதல்ல எல்லா இன்பங்களிலும் குறை இருக்கிறது நாம் நினைக்கலாம் இவர்கள் எல்லாம் உலகத்துடைய இன்பத்தை பூர்த்தியாக அடைகிறார்கள் அவர்களை கண்டு கேட்டு பாருங்கள் உண்மையில்தான் யாரும் உலகத்தில எந்த இன்பத்தையும் பூர்த்தியாக அடைவதில்லை உலக இன்பங்களே அறைகுறையானது நாமும் அரைகுறையாகவே அனுபவித்துவிட்டு ஆகரத்துடைய வாழ்க்கையின் இன்பத்தை நூறு அதிகமாக நாங்கள் அடைந்து கொண்டு செல்வதற்கான முயற்சியில் தான் நாங்கள் இறங்க வேண்டுமே தவிர இந்த ஆசை இச்சைகளுக்கு பின்னால் இப்பொழுதும் நாங்கள் விடக்கூடாது அன்பான சகோதரர்களே ஒரு தடவை அடிமையானவர்கள் ஒரு காலத்திலே இருந்தது போதை வஸ்து பாவிக்கிறது என்றால் ஆவது சாராயம் மதுபானத்தை அறந்துவார்கள் ஊரெல்லாம் அவர்களுக்கு குடிகாரன் என்று பெயர் மக்கள் யாரும் அவர்களை மதிக்கவும் மாட்டார்கள் அந்த வீடுகளுடன் தொடர்பு வைத்துக் கொள்ள மாட்டார்கள் மிக அசிங்கமாக கேவலமாக பார்ப்பார்கள் அவர்களும் சமூகத்தில் ஒதுங்கி விடுவார்கள் குடிகாரர்கள் அன்பான சகோதரர்களை இன்று நிலை மாறிவிட்டது எத்தனையோ நல்ல கௌரவமான பண்புள்ள குடும்பங்களில் உள்ள சில அவர்கள் உண்மையில் நல்ல குடும்பங்களை சேர்ந்தவர்கள் நல்ல வசதி இருக்கிறது ஆனால் குடிகாரர்கள் அன்பான சகோதரர்களே அவர்களுடைய உடல் எப்படி மாறிக்கொண்டு செல்கிறது அவர்கள் எவ்வளவு கேவலப்பட்டு கொண்டு செல்கிறார்கள் அவர்களுடைய அவர்களுடைய சிந்தனைகள் எவ்வளவு சுருங்கிக் கொண்டு செல்கிறது என்பதையெல்லாம் அவர்கள் புரிந்து ஒரு வகையான வாலிபத்திலே பைத்தியக்காரர்களாக மாறக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் பார்க்கிறோம் இதனுடைய ஆரம்பம் மனிதன் இச்சைகளுக்கு அடிமையாவதுதான் ஆசைகளுக்கு அடிமையாவதில்லை ஆசைகளுக்கும் இச்சைகளுக்கும் மாறு என்ற முடிவுக்கு வந்துவிட்டால் மனிதனுடைய உடலுடைய சக்தியும் உள்ளத்துடைய சக்தியும் அவனுடைய லிசானுடைய சக்தி அவனுடைய நாவுடைய சக்தியும் அதிகரிக்கும் என்று அல்லாமா இப்ரூல் கையீம் ரஹிமுல்லா எப்பொழுதெல்லாம் ஒரு ஆசை வருகிறதோ அது ஒரு சாப்பாட்டுடைய ஆசையாக இருக்கலாம் ஒரு பார்வையுடைய ஆசையாக இருக்கலாம் ஒரு செயலுடைய ஆசையாக இருக்கலாம் ஒரு ஒரு உலகத்தில் இருக்கிற ஒரு இன்பத்துடைய ஆசையாக இருக்கலாம் அந்த ஆசை வரும் மனிதன் சொல்ல வேண்டும் உனக்கு மாற்றம் செய்ய மாட்டேன் நீ செய்ய சொல்கிறாய் நான் செய்ய மாட்டேன் நீ போக சொல்கிறாய் நான் போக மாட்டேன் என்று நப்சுக்கு மாற்றம் செய்யும் பொழுது ஆசைகளுக்கு மாற்றம் செய்யும் பொழுது மூன்று வகையான சக்திகள் உடலுடைய சக்தி அதிகரிக்கும் உள்ளத்துடைய சக்தி அதிகரிக்கும் நாவுடைய சக்தி அதிகரிக்கும் அந்த நாவுகளில் இருந்து வரக்கூடிய வார்த்தைகள் பலம் வாய்ந்த சக்தி உள்ள வார்த்தைகளாக இருக்கும் அன்பான சகோதரர்களே மிகவும் இலகுவான காரியம் நப்சுக்கு மாற்றம் செய்வது நஃ காலுக்கு என்று சொல்லுவார்கள் உலகத்துடைய வெற்றியின் ரகசியமே நப்சுக்கு மாறு செய்வதில் மறைந்திருக்கிறது அப்படிப்பட்ட நசிபாக்குவானாக அல்லா நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக முஸ்லிம் பெண்கு ஆண்கள் பெண்கள் அனைவர்களுடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக